அமாரியேபரம் பராதிஸ்மிருத்துபுராலம் லோக்க சங்கராச்சாரியம் கேஷவாணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்தோ புனப்பு புன்குறோன்வர அந்தோரு தீயோராத் मूर्ति विपाकिने नमः शांति மூர்பேதவி வோமவத் வப்தே தஷிணா மூத்தாந்திப்பாட்டெடுத்துக்கங்க ஓசையாம பிஜா ஸிரே துஷு வாநூபி விஷேமேவா ஸ்வீந்திரோ வூஷா விவசரிப்போ ி ஹரிஹீ ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம் சோ வேதம் வந்து அநாதி அது மனிதர்களால உருவாக்கப்பட்டது இல்ல அது அபருஷ்ய வாக்கியம் வேதம் அப்படின்றத பார்த்தோம் அந்த வேதம் வந்து சதுர்வேதமா வேத வியாசாச்சாரியா அதை பிரிச்சி நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வேதம் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் பிடிச்சது ஆனந்தம் சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷமான ஆனந்தம் வந்து ரெண்டா பிரிக்கப்படுறது ஒன்னு வந்து விஷயானந்தம் மற்றொன்று ஆத்மானந்தம் விஷயானந்தான் பல பேரு பல்ல பல்லாயிரக்கணக்கான பேர் ஜெர்னி பண்றது விஷயானந்தம் நம்ம இந்த ஆத்மானந்த சொல்றது புதுசு ஜனங்களுக்கு போய் நீங்க போய் ஊர்ல போய் ஆத்மானந்தம் ஆத்மானந்தன் ஒண்ணு தெரியுமா உனக்கு இன்னாச்சு உனக்கு நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்ப அங்கெல்லாம் போய் சொல்லப்படாது இப்படி ஒரு இது வேதத்தை நம்ம படிக்கும்போது நம்ம சாஸ்திரத்தை படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கிறது நம்ம நினைச்சிருக்க அந்த ஆனந்தம் நமக்கு பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லைன்னா பர்மனன்ட் பிரயோஜனம் இல்லை அது வந்து ஒரு காலத்தில் அது கண்டிஷன் நிபந்தனைக்கு உட்பட்டது இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அது வந்து பர்மனன்ட் கிடையாது ஓகே அது மாத்திர அது பாண்டேஜ் நம்மளை பந்தப்படுத்துறது பந்தப்படுத்துறது அதனால அந்த ஆனந்தம் நமக்கு வந்தாலும் போகக்கூடியது எது வருதோ அது போகும் வந்தது போகும் நொந்ததும் சாகும் பழமொழி அதனால எது வர்றதோ அது போகும் அப்போ வர்றதுன்றது ஆடிங் ஆடிங் அப்போ விஷயானந்தம்ன்றது இதை சேர்த்துக்கணும் இதை சேர்த்துன்னா கொஞ்சம் சந்தோஷம் அதை சேர்த்துன்னா கொஞ்சம் சந்தோஷம் இது விஷயானந்தம் அப்ப ஆத்மானந்தம் இதுக்கு ஆப்போசிட் ஆத்மானந்தம் நம்ம கிட்டே இருக்கிறது எதையும் டிபெண்ட் பண்ணில்லை எதைமே டிபெண்ட் பண்ணாதது ஆத்மானந்தம் நம்பர் 1 அப்புறம் அது அனித்தியம் இல்ல அது நித்தியம் எப்பொழுதும் இருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறதுனா அது வர்றது கிடையாது போறது கிடையாது ஏற்கனவே இருக்கிறது அது நான் டிஸ்கவரி பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் அப்ப அந்த ஆனந்தம் எனக்குள்ளரையே இருக்கிறது எனக்குள்ள இருக்க அந்த ஆனந்த சொந்த என்ன பண்றது விஷயானந்த விதலை பண்றது எதுவோ அது ஆத்மானந்தம் பந்தப்படுத்தாதது எதுவோ அது ஆத்மானம் அப்போ விஷயானந்த பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிர அது வந்து பொடிய இடத்துல கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருப்பான் எவ்ரி பப் ஜாய் அது மட்டும் பெருசா எழுதியிருப்பான் அப்ப என்ன பண்றது இந்த வேதத்தோட சிஸ்டத்துல விஷயானந்தத்துக்கு பாத்தீங்கன்னா பெரிய பகுதி ஏராளமான பகுதி ஏன்னா ஏராளம் பேர் அதுல தான் இருக்காங்க அதுதான் மோட்டிவேட் பண்றது இது பண்ணு அது பண்ணு இது பண்ணு உனக்கு அது கிடைக்க இது கிடைக்கலாம் சொல்லிட்டே இருக்காரு கடைசியில ஒரு குட்டி எழுத்துல எழுதி இதெல்லாம் வந்து உனக்கு வந்ததுதான் போயிடும் போயிடும் போயிடும் லட்டர்ல இருக்கிறதே தெரியாது அதனால ஆத்மானந்தம் வந்து எது நமக்கு வந்து எதிர்க்கிறதோ இங்க என்ன சொல்றது சம்சாரத்தை எடுக்கிறது ஆத்மானந்தம் அதாவது எது டிபெண்ட் பண்ணிருக்கிறதோ எதை சார்ந்து இருக்கிறதோ அதை எடு அதுல இருந்து விலகி வர்றது ஆத்மானந்தம் அப்போ ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒண்ணு டிபெண்டா இருக்கிறது வெளியில வர்றது எது எனக்குள்ளேயே இருக்கிறதோ அந்த ஆனந்தத்தை அறியது ரெண்டு சேர்ந்தா போலது சரி அப்போ அந்த சம்சாரம் நீக்கன்னா மோட்சம் சொல்றோம் அந்த ஆத்மானந்தத்துக்கு பேருதான் மோட்சம் சொல்றோம் ஓகே அப்போ இதுல என்ன தெரியுது புருஷார்த்தம்ன்றது மோட்சம் பரம புருஷார்த்தத்தது மோட்சம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரம் ஆல் திங்ஸ் உங்க குழந்த பிறந்த உடனே அம்மா கையை பிடிச்சிட்டு இருக்கோம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஒன் பைன் மார்னிங் என்ன பண்ணோம் விடு நான் நடப்பேன் பிரீடம் யாருக்குமே வந்து உனக்கு எல்லாம் குடுக்குறேன் நான் சொல்றத படி நீ கேட்கணும் நீ சொந்தமா சிந்திக்க கூடாது அப்படி சொல்றது யாருக்கும் பிடிக்காது கண்டிப்பா பிடிக்காது ஓகே அதனால எல்லாத்திலிருந்து சுதந்திரமா இருக்கிறது தான் எல்லாருமே விரும்பிடும் நான் ஒரு வீடு வாங்கி ஆனந்தத்தை அடையிறது கூட என்னன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்க அதுல விடுதலை ஆகிறதுக்கு வீடு ஹெல்ப் பண்றது அதனால நான் அப்படி நினைச்சுட்டு அதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்ப சம்சாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது எதுவோ அதுதான் மோட்சம் ஆனந்தம் அப்ப அந்த புருஷார்த்தத்தை எப்படி சொல்லலாம் நான்கு டிவிஷனா பண்ணலாம் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படி அப்ப இந்த மோக்ஷம் தான் பர்மனன்ட் ஜாய் மீது தர்ம அர்த்த காம டீல் பண்றது வேதத்துடைய முன்பகுதி வேதத்தினுடைய முன்பகுதிக்கு வேத பேரு வேதத்தினுடைய பின்பகுதிக்கு வேதாந்தம்னு பேரு வேத வேதாந்தம் வேதத்தினுடைய முன்பகுதி பேர் கர்ம காண்டம் வேதத்தினுடைய பின்பகுதி பேர் ஞான காண்டம் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து மோட்சத்தை கொடுக்கிறது பர்மனன்ட் ஆனந்தத்தை கொடுக்கிறது மீதி மூணு புருஷார்த்தத்துக்கு வேண்டிய அர்த்த தர்ம அர்த்த காமத்தை கொடுக்கிறது வேதத்தினுடைய முன்பகுதி வேதத்தினுடைய பூர்வ பாகம் அப்போ இந்த வேதத்தினுடைய பூர்வ டிராவல் பண்ணிண்டு நாம வந்துட்டே வரும்போது மோட்சத்துக்கு இட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அனுபவத்திலேயோ சொந்த அனுபவத்திலோ இதெல்லாம் உபனேஷத்தை சொல்லப்படுறது எப்படிலாம் இது யாருக்கு இந்த விஷயம் சீக்கிரம் தெரிய போறது அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்போறது இது ஓகே அப்போ இங்க என்ன சொல்றது வேதம் யுவர் சாய்ஸ் நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க உங்களுக்கு சம்சாரம் வேணுமா அல்லது மோட்சம் வேணுமா நம்மளுடைய சிஸ்டத்துல எதுவுமே போர்ஸ் கிடையாது நீ இப்படிதான் பண்ண அப்படி கிடையவே கிடையாது அப்படி போர்ஸ் பண்ணீங்கன்னா எங்க போர்ஸ் பண்றீங்களோ உடைஞ்சிடும் பிரிவினே ஆகும் அப்ப சொல்லாம விட்டுலமா சொல்லணும் நிர்பந்திக்க கூடாது எந்த ஒரு சின்ன பயணியோ பெரியவங்களோ எனக்கு வயசாச்சு அதனால நிர்பந்திக்கலாம் நிர்பந்திச்சீங்கன்னா முறிஞ்சு போகும் எல்லா வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிப்பா பெரியவங்க ஞாபகம் நமக்கு கீழே இருக்கவங்க சரியாயிடமா சரியாகாது நம்ம ஆதரங்கத்துக்கு வேணா கொட்டிக்கலாம் ஐயோ யோ சரியா என்னமே அதனால என்ன செய்யணும் விஷயத்தை மாத்திரம் இதனுடைய பலாபலன் என்ன இருக்கிறது சொல்லிட்டு விட்டு ஏன் விட்டு நீ சொன்னாலும் அவன் செய்ய போறதில்லை அதுக்கு த பெஸ்ட் என்ன அதுக்கு பெஸ்ட் என்ன பெஸ்ட் என்ன சொல்லாம இருக்கிறது இல்ல சொல்லணும் மாத்தஜஷன் சொல்லும்போது ஜீவோ போட்டுறா ஜி உடனே ஐடியா இல்ல அப்படியே செய்யுங்க வயசாடு திருத்துறது கஷ்டம் யாருக்கெல்லாம் வயசாயிடுச்சு நினைக்கிறவங்களா அவங்க திருந்த முடியாதவங்க வயசாகிட்டு அர்த்தம் திருந்த முடிஞ்சவங்க வயசு இருக்குன்னு அர்த்தம் அதுதான் வயசு வயசா இல்ல இருபது வயசுலயும் திருந்தாது எண்பது வயசுல திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கு அது ரொம்ப குறைவானா ஏன்னா இவர் மைண்ட் சொல்றபடி கேட்காது ஓடு ஏற்கனவே ஆயிட்டு இருக்கும் அப்ப யங்ஸ்டர்ஸுக்கு இது சான்சஸ் இருக்கு இங்க வேதம் என்ன சொல்றது இங்க ரெண்டு விஷயம் இருக்கிறது ரெண்டு விதமான ஆனந்தம் இருக்கு விஷயானந்தம் இருக்கு இங்க ஆத்மான முடியாது ஏன்னா ஒன்னு விடுறது இன்னொன்னு சேர்க்கறது ரெண்டும் சேர முடியாது இருட்டும் பகலும் ஒண்ணு விடுறது இன்னொன்னு சேர்க்கிறது அதனால ஒன்னு விட்டா தான் பிடிக்க முடியும் அதனால இரண்டு சேர்க்க முடியாது இது நீங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டும் அப்போ இந்த கர்ம காண்டத்துல வேதம் சொல்லிட்டு வந்ததுல கடைசி பகுதி ஞான காண்டம் ஞான காண்டது உபனிஷத் அந்த உபனிஷத்து நமக்கு உபனிஷத்தினுடைய கோல் வந்து பர்மனண்ட் ஆனந்தத்தை மோக்ஷத்தை கொடுக்கிறதுன்னு பார்த்தோம் அந்த ஞான காண்டத்துல இருக்க உபனிஷத்துக்கு பேரு வேத சிரஸ் பார்த்தோம் வேதத்தினுடைய சிரஸ் சிரஸ் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு வந்து அது மரம் பூ காயெல்லாம் பிரிவு எல்லாம் என்ன இந்த not theory சொல்றது ட்ரூத் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது காம்பரமைஸ் பண்ணிக்காது அது இதுதான் அப்படின்றத சொல்றது அது நான்கு வேதத்தினுடைய மகா வாக்கியத்தை பத்தி நம்ம படிச்சோம் அதனால இங்க என்ன சொல்றது தைத்திரி உபநிஷத்து வேதாந்தத்துக்கு உபனிஷத்துக்கு பர்மனன்ட் சந்தோஷம் கிடைக்கிறது அதுல தசோ உபனிஷத்து அப்படின்னு பார்த்தோம் பத்து உபனிஷத்து எடுத்துக்கிறாரு ஆயிரத்தி நூத்தி எண்பது இருக்கும் போது அதுல நூத்தி எட்டு கிடைச்சிருக்கிறது அந்த நூத்தி எட்டுலயும் பத்து ஏன் எடுத்துருக்கணும் வியாசாச்சாரியா பிரம்மசூத்திரத்துக்கு பயன்படுத்தினது பத்து உபநிஷத்தை பயன்படுத்திருக்காரு அதை வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு ஆதிசங்கரன் அதுக்கு எதிரும் முதிரும்மாக பல பேர் கமெண்ட் கொடுக்கப்பட்டு அது பிரபலமாக்கப்பட்டிருக்கு அந்த பத்து உபனிஷத்தும் நாம முதல் உபனிஷத்து நமக்கு ஆயுசம் இந்த விருப்பமும் கிடைச்சி எல்லாம் கிடைச்சி டீச்சரும் கிடைச்சி நமக்கு நேரமும் கிடைச்சி அதுக்கு புத்தி செலுத்தி பத்து உபனிஷத்து படிக்கிறதுக்கு பகவான் அருள் பண்ணணும் நாம வேண்டணும் அப்படி சொல்ற சரி இந்த உபனிஷத்திற்கு உபநிஷத்து நானே படிச்சுக்கலாமா புக் எல்லாம் வேணா புக்கு இல்ல சொல்லிதான் உபநிஷத்து ஏன்னா அவர் என்ன சொல்றாரு சாஸ்திரோபி சுவாத்திரேன பிரம்மான் வேஷனும் ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய இன்டலக்சுவல் இருந்தா கூட பெரிய அதி புத்திசாலி ஆனா கூட ஒருத்தர் கிட்ட போய் உட்காந்து படிக்கணும் அதாவது சிஷ்யனா இருந்து கேட்கணும் எவ்வளவு பெரிய நாரத மகரிஷி இன்டெலக்சுவல் பர்சன் இவ்வளவு பெரிய ஆளு அவர் சனத்குமார் கிட்ட போய் உட்காந்து படிக்கிறார் அவரே போய் உட்கார்ந்து படிக்கும்போது நாம படிச்சோம்னா என்ன ஆகும் நம்ம புத்தியில் படிப்போம் நம்ம புத்தி விருப்பு விருப்பினுடைய மேற்க நம்ம புத்தியோட மேற்க என்ன ராக்ஷ க்ோட இருக்கிறது பொறுத்து நம்ம படிப்பும் புரிஞ்சுப்போம் அதனால இங்க என்ன சொல்றது இது குரு கிட்ட போய் படிக்கணும் அப்படி சொல்றது இந்த உபனிஷத் அத வந்து மூணு டிவிஷனா பிரிக்கலாம் இந்த உபனிஷத்து ஒரு சொல்ல மூணு சொல்லா பிரிக்கலாம் அது என்ன உப நீண்முகம் அப்படி பிரிக்கலாம் உப குருபதனம் குரு உபசதனம் குரு வந்து முறையா அணுகணும் ஒரு வாரம் வருத்தமா பிரியா இருக்கல அப்படி சொன்ன நடக்காது முன்ன உபநிஷன் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணலாம் இருக்கிற சத்தியம் பேசினாலும் புரியாது இந்த சார் மத்த பிலாசபி பாத்தீங்கன்னா வெறியூர் பிலாசபி ஒரு சிகரெட் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுவான் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அது தியரி இது அந்த சப்ஜெக்ட் நானாக வென்றிருக்கு அந்த சப்ஜெக்ட் நானாக வென்றிருக்கு அந்த சப்ஜெக்டே நானாக இருக்கும்போது இதுல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வேண்டியிருக்கிறது அதனால இது கடினமாக இருக்கிறது கஷ்டம் இது அதனால குரு உபசதனம் அதனால முறையா போய் டீச்சரை அணுகணும் இது இதெல்லாம் நமக்கு இந்த உபநிஷத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ அப்படின்னா என்ன நிச்சய ஜானம் நிச்சய ஜானம் இந்த அறகுறையா இருக்கிறது பிராப்ளம் அரகுடம் தழும்பும் என்னர்த்தம் தத்து பித்துன்னு பேசிட்டு இருக்கும் எப்ப பார்த்தாலும் நான் ஸ்பிரிச்சுவல் மேல போயிட்டான் எல்லாத்தையும் கடந்தாச்சு ஜீவன் முக்தன் அப்படி நீ சொல்லிட்டே அது புரிஞ்சு நீ ஜீவன் முக்தன் என்னைக்கு சொன்னீங்க புரிஞ்சு அதுல நீங்க அந்த மாதிரி யார் சொல்றாலும் ஆர் கியூவே பண்ணக்கூடாது பேச ரொம்ப பெரியாது அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அங்க வரும்போது நீங்க இந்த பக்கம் போயிடும் ஆகிடும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் நான் சொல்றது ரைட்டா நான் புரிஞ்சது ரைட்டா இந்த அம்மா சொல்றது ரைட்டான்னு ப்ராப்ளம் வரும் அதனால் இக்னரன்ஸ் பிளஸ் புல் நாலேஜ் கம்ப்ளீட் நாலேஜ் பிளஸ் நாலேஜ் இருக்க ஆப் ஒண்ணு போடுவான் என்ன அப்ப தான் அதுவும் கூட அந்த கான்செப்டே ஒத்துக்கலாம் அப்படியே எடுத்து விட்டுக்கோ ஆப் பாயில் கட்டம் டெல்லியில தான் பார்த்தேன் அப்படிப்படி முட்டை போடுவான் ஆப் பாயில் அப்படியே எடுத்து உள்ளார போடுவான் அரகுர அறிவுளம் அரகுர அறிவுரஸ் இருக்குதி அது பரவ ஒரு ஆள் போனா பரவ போனா கூட நல்லதுதான் ஆனா சரௌண்டிங் பீப்புள் அந்த ஞானத்தை வச்சு ஒரு ஒரு கிரியேட் பண்ணிடுவான் அதனால பி கேர்ஃபுல் நிச்சய ஜானம் ஸ்திட பிரஜா நிச்சய ஜானம் ஸ்தித பிரஜா நிச்சய ஜானம் எப்படி வரும் கமிட்டட் அதற்காக என்னுடைய வாழ்க்கையே முழுக்க பயன்படுத்தி அதனால சும்மா நம்ம ஐஐடிக்குள்ள போகணும்னா அதுக்காக டே நைட் ஒர்க் படிக்க வேண்டியிருக்கு கமிட்டட் காலையில் டியூஷன் போனா மத்தியானம் டியூஷன் போனா ராத்திரி டியூஷன் போனா ராத்திரி கணவனையும் டியூஷன் போயிட்டு இருக்கான் கமிட்டட் அப்படி இது லோக்கல்ல ஐடி நுழையத்துக்கு இத்தனை ஏற்பாடுனா இது எவ்வளவு பெரிய ஐஐடி இது மகாவிஷால் இல்ல அதனால நிச்சய ஜானம் இருக்கணும் கமிட்டட் லைஃப் இருக்கணும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படியே வாய வச்சுட்டே போனா அப்படியே போயிட்டு அவர் நல்லா சொல்றார் இவர் நல்லா சொல்றார் இவர் சர்டிபிகேட் அவர் இருக்கிற இன்னொருத்தர் ஐயோ என்னமா பஸ்ட் கிளாஸ் சொல்றாரு வேண்டிதான் என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு நான் பத்து உபரிஷத்து படிச்சுட்டேன் பாருங்க அப்படி உள்ளவங்க நிச்சய ஜானம் உறுதியா கிடைக்கும் அதனால இந்த நெருப்பு அக்னி வரும்போது அந்த நெருப்பு வந்து மெதுவா போடணும் அந்த கட்டைய டமால போட்டீங்கன்னா இருக்கிற நெருப்பு அணைஞ்சு போயிடும் மெதுவா உள்ளது என்ன ஆகும் தொடர்ந்து மெதுவா கண்டினியூஸ் பண்ணும்போது எல்லா கட்டையும் நெருப்பா ஆகி கொழுந்து அது ஐடியா அப்போ சில பேர் இந்த சில பேர் பாதி டாக்டர் ஆகிடுவா டாக்டர் ஒண்ணு கொடுப்பாரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு இவரே ரெண்டு நாள் முடிவு பண்ணிட்டாரு மீது மாத்திர தேவையில்லை அப்படின்னு டாக்டர் கொடுப்ப இடியேட்டா இங்க ரெண்டு மூணு டாக்டர் இருக்காங்க ஒரு கோர்ஸ் கொடுத்தா அஞ்சு நாள் கோர்ஸ் கொடுத்தா அஞ்சு நாள் மாத்திரை எடுத்துக்கணும் நீ டாக்டர் தெரியும் நீங்க செலவு பண்ணி படிச்சிருக்காங்க சுத்தி சில பேர் வீட்டுல இந்த விபூதி மாதிரி நாங்க ஒரு சேவா பண்ணுவோம் போய் மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அது எதெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ எல்லாருக்கும் உபயோகப்படுத்தி ஏழைகளை கொடுக்குறது அப்படி ஒரு இது செஞ்சோம் அந்த அனுபவம் நிறைய பேர் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் மாத்த என்ன காரணம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு தெரியறது அதனால இங்க என்ன சொல்றது அறகுறையா இருக்கக்கூடாது நாலேஜ் அதுக்கப்புறம் வந்து சத்துன்றது நாசம் செய்யக்கூடாது நாசம் என்ன நாசமா அப்படின்னா எது நாசமா போனோம் சம்சாரம் நாசமா போகணும் யூ யோ எங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வரலையா ஏ ரெண்டு பேர் சேர்ந்தவர்களாலதான் சம்சாரமே பேச்சுலர் லைஃப்ல என்ன என்ஜாய்மெண்ட் இருந்தது ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படி அப்படி சொல்லல விட்டீங்கன்னா அந்த காலத்துல தனியா இருக்கும்போது எப்படி சுதந்திரமா இருந்தன்னு தெரியுமா சுதந்திரமா இருந்த இப்ப அந்த ரெண்டு பேர் சேர்ந்தது அப்படி வேணா சொல்லிக்கலாம் அதை சொல்லல நம்ம வாழ்க்கை பந்தப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது துன்பப்படுத்துறது எதுவோ அதிக பேரு சம்சாரம் அந்த சம்சாரம் நாசமாகும் அந்த சம்சாரம் அப்போ எது ஒண்ணு அழிக்கிறதோ அதுதான் இருக்கிறதோ அதுக்கு இங்க எது அழிக்கிறது சம்சாரத்தை அழிக்கக்கூடாது அப்போ என்னுடைய எமோஷனல் பாண்டேஜ் இருக்க எமோஷனல் பாண்டேஜ் அதெல்லாம் போகணும் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது ஹைலி சிக் மைண்ட் நமக்கு இருக்கிறது அதெல்லாம் நம்ம விட்டு போகணும் அதுக்காக இருக்கிறது தான் இது ஆத்மன் ஆத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ ததோச்சதே அப்படி சொல்றது அதனால தன்னிடத்திலேயே ஆனந்தமாக இருக்கிறப்பான் அவனுக்கு இவ இவ்வளவு அமௌண்ட் இருக்கணும் அந்த டீ கொடுக்குறாங்க பாருங்க அந்த டீலயே கால்பாக குறைஞ்சா சில பேர் அந்த சந்தோஷத்தை வச்சிடுவான் டீல கொஞ்சம் பகுதி குறைச்சுட்டா சந்தோஷம் போயிடும் அப்படிதான் சந்தோஷத்தை இறக்கிற ஆள் இருக்கான் எப்படிப்பட்டவன்னா அது கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்கலனாலும் சந்தோஷம் ஏன் கரண்ட் வந்தாலும் வரலனாலும் நமக்கு யூ பி இருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் இருந்தா கரண்ட்ல உபயோகப்படுத்துவோம் இல்லைன்னா அது பத்தி ஆட்டோமேட்டிக் ஆயிடும் அது போல இவனுக்கு சோர்ஸ் ஆஃப் ஆனந்த உள்ளுக்குள்ள இருக்கு அதை என்ஜாய் பண்ணுவான் அதுக்காக வந்து விஷயானந்தான் அப்படிலாம் அது ஒரு குரூப் இருக்குது அப்படிலாம் கிடையாது விஷயானந்த பந்தப்படுத்தாத விஷயானந்தம் கரெக்ட் நிபந்தனைப்படுத்தாத விஷயானந்தம் கரெக்ட் ஓகே எது நம்மளை பந்தப்படுத்ததோ கண்டிஷன் இருக்கோ அதுதான் ப்ராப்ளம் ஓகே அதனால நமக்கு எனக்கு இட்லி பிடிக்கும் அப்படின்னா இட்லியா தோசையான்னா இட்லி பிடிச்சதை எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இட்லி தான் வேணும் தோசை வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்றது பந்தம் சாய்ஸ் இருக்கும்போது நமக்கு சூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது என்ன டிஸ்டர்ப் ஆகாம இருந்தா முக்த புருஷா முக்த புருஷம் மனப்பூர்வமா எடுத்துக்கிட்ட முக்த புருஷ சில சமயம் நமக்கு அந்த மாதிரி நிலையில இருப்போம் ரொம்ப ரேரா அப்பமா இருக்கும் எப்ப இருக்கோமோ பண்ணிக்க முடியா இருக்கிறது அதுவோட அருகாமையில சென்று ஆத்ம வித்யாவை சந்தேகம் இல்லாம பயின்று ஞானத்தை அடைந்து சம்சாரத்தை நாசம் செய்வது எதுவோ அதற்கு பேரு உப நிஷத் அப்படி பேரு இந்த உபனிஷத்து நமக்கு பத்து உபனிஷத்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து முண்டக்க உபனிஷத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் முண்ட மாண்டோக்கே தித்திரீகி அப்படி வரிசையில போகாம ஏன் வந்து ஈச முண்டக்க நீங்க எடுத்தோடனே முண்டக்க போயிட்டீங்களே நாளுக்கு தானே அப்படி சொன்னா அந்த ஈசாவாசியம் வந்து எடுத்தோடனே அது வந்து நீ பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா பிரம்மம் உனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னா அது தெரியல ஒரு ஒரு மாதிரி பேசுவோம் ஏற்கனவே நேரடியா சொன்னாலே புரியறது கஷ்டம் இப்படி மறைமுகமா ஒரு டைலாக்லாம் இருக்கும் அது அதனால அது தகுதி வந்து ஹை லெவல்ல இருக்கணும் அதற்காக படிப்படியா எல்லா உப்பநிஷும் ஒரே சப்ஜெக்ட் மட்டும் தான் என்ன ஒரு பையன் வந்தான் இந்த கேம் வந்த பையன் இந்த நம்ம கேம்புக்கு இந்த ரிஷிகேஷ் கேம் சிறுங்கேரி கேம் நீங்க சுவாமிஜி அந்த ரிஷிகேசில் சொன்னது தானே சிங்கேரியும் சொல்றீங்க எய்த்தும் படிக்கிறான் அவ்வளவு அப்சர்வேஷன் இருக்கிறது அவ கேட்டா கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் அந்த உங்க அம்மா ரெண்டு வயசுல போட்ட சாம்பார் சாதம் தானே இப்ப சாப்பிடுற அதே சாம்பார் சாதம் தானே இது மாத்திரம் மாத்திக்கல அதே போலதான் எத்தனை உபநிஷத்து எல்லாம் படிச்சாலும் ஒரே சப்ஜெக்ட் யு ஆர் த பிரமன் நீ அந்த பிரம்மன் நீ அந்த ஆத்மன் இதெல்லாம் திருப்பி திரும்பி சொல்லுவான் வேற வேற மெத்தட்ல பிரிகிரியால சொல்லி எப்படியாவது இந்த விஷயத்தை உனக்கு புரிய வச்சு வேதமும் ஆச்சாரியாலும் முயற்சி பண்ணிண்டே இருக்கிறாங்க நான் என்ன பண்றேன் தெரியுமா அவங்களை நீங்க சொல்றீங்களா என்ன எப்படி பண்ணாலும் நான் முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ண மாட்டேன் சில பேர் இங்க கடத்திட்டு வந்திருக்கு ஒண்ணு மெடிசன் செய்து கொடுத்து போட்டா போட்டுக்க போட இன்னொரு டீச்சர் இருக்கான் நெஞ்சு மேல ஏறி உட்காந்து மூக்க புடிச்சு வாய்க்குள்ள மருந்து ஊத்துறது செகண்ட் டைப் ஆஃப் டீச்சர் பிடிச்சு கிடிச்சு எப்படியா போட்டு உள்ள மருந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சரியாயிடும் அதனால இது முண்டக உபநிஷத்து நம்ம எடுத்து இருக்கோம் இதுல ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கிறது இந்த முண்டக உபநிஷத்துல இது எதுல சேர்ந்தது அப்படின்னா அதர்வன வேதத்தை சேர்ந்தது அதர்வன வேதத்துல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு உபனிஷத்து பாகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த இருபத்தெட்டு உபநிஷத்து பாகமும் முடிச்சு கடைசியா படிக்க வேண்டியது முண்டக உபநிஷத்து எப்படி அதர்வன வேதத்திலே கடைசியா நாம படிக்க வேண்டியது முண்டக அப்ப கடைசியா படிக்கும் போது ஒரு இதுக்கு ஒரு பண்றது உண்டு அதுக்கு வந்து சிரோவிரதம் சிரோவிரம்னா தலையை வந்து முழுக்க முழுக்கணும் முடியிருந்ததுனா மொட்டை அடிச்சுண்டு அதுக்கு வந்து அக்னியை தலையில எடுத்துட்டு நாம வந்து அதுக்கு ஒரு ஊர்வலம் வந்து பண்ணி செய்யறதுக்காக அதுக்கு ஒரு பேரு முண்டக உபனிஷத் அந்த செய்யறதுனால அதுக்குனால இதுக்கு ஒரு பேரு முண்டக உபனிஷத் அடிக்க வேண்டாம் சொல்லி அந்த அக்னியை தூக்கி தலையில வச்சு வந்தோம் எந்த அக்னி ஞான ஒளிய தலையில எடுத்து எப்படியா உள்ளிட்டோம் அப்படின்னு மாடிஃபை பண்ணி செஞ்சிருக்கோம் இன்னைக்கு தா இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த உபனிஷத்து இது என்ன சொல்றது முண்டக்க எது நழலோ நிழல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம் நெஜத்துக்கு கூட்டிட்டு போறது முண்டக்க உபனிஷத்து அப்ப முண்டக முண்டா என்றால் நீக்குதல் மழித்தல் அப்படி சொல்றது நீக்குதல் நழலை நீக்கி நெஜத்தை நம்ம போகணும் நெஜத்தை பிடிக்கணும் அப்படி நம்ம செய்ய வேண்டியது அதனால இது என்ன சொல்றது இது நான் சொல்றது உண்மை உபநிஷத்து சொல்றது அதுல இந்த அத்தியாயத்தில் பிரிக்கப்படுறது இது அதுக்கு பேரு முண்டக்கண்டிக்கப்படுக்க ஆறு கண்ட பகுதி இருக்கிறது முறையா ஆ நம்ம படிக்கிறதுக்கு உள்ளர போகிறோம் முண்டக உபநேஷத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் மேட்ரு ஏன் இதை எடுத்துட்டோம் பல காரணம் சொன்னோம் அதுல குரு சிஷிய எல்லாம் முறையெல்லாம் இருக்கிறது பராவித்யா பரா வித்யா நம்ம மாடர்ன் எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஒரிஜினல் எஜுகேஷன் எல்லாத்தையும் முண்டகோபனிஷத்து பிரபலமான விஷயம் முண்டகோபனிஷத்துல இருக்கு ரொம்ப பாப்புலர் பாரத நாட்டுடைய பாப்புலர் ரூபா நோட்டு எல்லாருக்கும் ரூபா நோட்டு பார்த்துக்கணும் நான் ரூபா நோட்டே பார்த்தது நான் ராமகிருஷ்ண பரமம்சர் மாதிரி நான் தொட்டை துட்டு துட்டு தொட்டதில்லை பணத்தை தொட்டா எனக்கு உடம்புலாம் எரியும் அப்படிலாம் யாரும் கிடையாது கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்படி இருந்தா யாரா சொல்லுங்க அவங்களுக்கு கோவில் வச்சு கும்பிடுவான் ரூபாய் நோட்ல ஒரு வார்த்தை இருக்கும் அது என்ன இருக்கும் சத்தியமேவ ஜயத்தே சத்தியமேவ ஜெயத்தே அப்படி சொல்றேன் அந்த சத்தியமேவ ஜெயத்தே மும்பக உபநிஷத்துடைய வார்த்தை புரியுதோ இது சத்தம் போட்டு சொல்லக்கூடாது மைக்குல செக்குலர் கவர்மெண்ட் மாத்தி போடுவான் உபநிஷத்தில் அஸ்வத்த மாதிரி உங்களுக்கு மெதுவாக்கான இது வந்து முந்தக உபநிஷத்தில் இருக்கிறது சத்தியமேகிறது பூர்ண கும்ப மந்திரம் இந்த முண்ட கோபநிஷத்தில் தான் இருக்கிறது அதுக்கப்புறம் ஜீவாத்மா பரமாத்மா எப்படி இருக்கிறது சாதாரண மனுஷன் எப்படி கஷ்டப்படுறான் நானும் எப்படி இருக்கிறான் இவன் போய் அதுல அடையணும் நிழல எப்பிடிச்சு பிடிச்சு துண்டு பண்ணுவோம் அதுல இருந்து நிஜத்துக்கு டிராவல் பண்ணக்கூடியது ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படி சொல்றது அப்புறம் ஓம்காரத்தை பத்தி வர்ணனை பண்ணி அதை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் இது அக்ஷர பிரம்ம வித்யாவை காட்டுறது வித்யா சோ பல விதமான அதுல ஒரு டெக்னிக் வந்து அக்ஷர வித்யா பஞ்சாட்சரம் சதாட்சரம் இருக்கிறது அது போல அக்ஷர பிரணவம் அந்த பிரணவத்தை பத்தி சொல்லி அதுல இருந்து எப்படி இருக்கிறது என்ன அதெல்லாம் சொல்றது இந்த முண்ட கோபுடைய இதுதான் இத பத்தி டீட்டெயில விவரமா நம்ம படிக்கிறதுக்கு உள்ளர போக போறோம் அப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிஷிய ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேட்கலன்னா காஷ்மின் பகவதோ சர்வமிதம் விஜானமிதம் அதாவது எதை தெரிஞ்சும் தான் அனைத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகமோ அதை எனக்கு டீச் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளு நமக்கு கேட்கலாம் கேட்க தெரியலன்னா கூட இன்னொருத்தர் கேட்கிறாங்க இல்லையா அதை வச்சுன்னு நாம வந்து அதை டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால எதை தெரிஞ்சும் அனைத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகமோ அதை எனக்கு சொல்லுங்கன்றது கேள்விக்கு பதில் தான் முந்தக உபநிஷத் அதுல ஒரு குழு என்ன நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போறோம் முந்தக உபநிஷத்துல படிச்சுட்டோம்னா புரிஞ்சுட்டு உலகத்துல என்னெல்லாம் சயின்ஸ் இருக்கிறதோ அத்தனை விஷயமோ தெரிஞ்சிடும் எப்படி எப்படி என் புத்தியே காலையில சொன்னதா மறந்து போயிடுறது உள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம பாடத்துக்கு போலாம் ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம ஏற்கனவே சாந்தி பாட்டை சொன்ன மாதிரி பத்ரங்கருணேபி சுருணயாம தேவா அது இருக்கட்டும் முதல்ல ஒவ்வொரு உபனிஷத்துலையும் வேதத்திலையும் ஒரு சாந்தி பாட்ட இருக்கு இப்ப பத்ரங்கருணேபி ஸ்ருணையாம தேவான்னா அதர்வன வேதத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை உபனிஷத்துக்கும் இதுதான் சாந்தி பாடும் அப்படின்னா பிரஷ்ன பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும் மாண்புக்கியில் பார்த்தோன்னா இதுதான் இருக்கும் அப்ப இந்த சாந்தி பாட்டத்தை வச்சு நீ எந்த வேதத்தை சொல்லிடலாம் பாட்டம் ஓகே இதுல இந்த சாந்தி பாட்டம் எதற்கு அப்படின்னா இது பிரேயர் இது பிரேயர் பிரார்த்தனை எந்த ஒரு விஷயம் துவக்கினாலும் நம்ம பிரார்த்தனையோட துவக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய முகம் நல்ல திவ்யமான அபிஷேகத்தோட நல்ல அழகா நடந்தது இல்லையா அதெல்லாம் ருத்ரெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணினாங்க ம் சுக்தம் நல்ல வார்த்தைகளை சொல்றது சுக்தம் அப்படி அர்த்தம் சு உத்தம் ஷூ நல்ல நல்ல பிரமாணமான இருக்கிறது உத்தம் சொல்லப்படுறது அதெல்லாம் சொல்லி நமக்கு இன்னைக்கு நல்லா பிரார்த்தனையோட ஆரம்பிச்சோம் அதனால ஒவ்வொரு வேதமும் ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறது ஓகே அந்த சாந்தி மந்த்ரான்னு பேர் இதுக்கு பேரு சாந்தி மந்திர சாந்தினா என்ன சாந்தினா நீக்குதல் destroy பண்றதல் அழித்தல் எதை அழித்தல் எதை நீக்குதல் நமக்கு வரக்கூடிய தடைகளை நீக்குதல் நமக்கு வரக்கூடிய அப்சர்கள் நீக்குதல் அப்சர்கள் என்னன்னு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சபிஷியா ஏதாவது அப்சர்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் ஒரு காரியம் செய்ய போனா ஏகப்பட்ட தடைகள் வரும் அதுவும் தப்பி நல்ல காரியம் செய்யறதுக்கே மனசு வராது அப்படி வந்துடுத்துனா அதுக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட முடியுமோ அத்தனை முட்டு கட்டப்படும் முட்டுக்கட்டணும் தெரியல பெரிய தேர் வரும்போது வேகமா ஓரத தடுப்பான் அப்படி உள்ள போடுவான் அதுக்கு பேர் முட்டுக்கட்டை நம்ம போக விடாம தடுக்கிறதுக்கு பலவிதமான ஏற்பாடு இருக்கு நம்மளை சுத்தி நமக்கு இந்த புத்தி வர்றதே ரொம்ப ரேர் அதை காப்பாத்தி அதை கொண்டு போகிறதே ரொம்ப அபூர்வம் அதுக்கு நடுவுல நீங்க எதையாவது மேல இருந்து அது கூட அப்தி கீழே அறுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க வண்டி ஏறி போன இருக்கு பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார்களுக்கு சாதகர்களுக்கு மாணவர்களுக்கு பிரேயர் முக்கியம் எல்லாருக்கும் முக்கியம் அதுல குறிப்பா இந்த விஷயத்தை முடிவு பண்ணினவர்களுக்கு பிரேயர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போறது சரியா அதுல வந்து இந்த சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் அப்புறம் சர்வ விக்ன உபசாந்தையே இப்ப படிச்சோங்க கூட சர்வ விக்னம் எல்லா விக்னங்களையும் உபசாந்தி பண்ணு நீக்கு நீக்குதல் பண்ணு அப்படி பிரேயர் பண் இது அந்த சுக்லாம்பரத வேதத்தில் இருக்க சுக்லாம்பரதம் இந்த பத்ரங்கர் நேபி ஒவ்வொரு பாட்டமும் வேதத்தில் உள்ள சுக்லாம்பரதம் வச்சுக்கோங்க சொன்ன அப்போ இது இந்த குரு சிஷ்யுடைய டைலாக்ல எல்லா உபனிஷத்தும் இருக்கிறது ஒரு இடத்துல டைலாக் இருந்ததுன்னா அதுல எத்தனையோ விக்ரங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறது அதெல்லாம் விக்னங்கள் எல்லாம் போய் நான் சரியான விதத்துல புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பகவானே அப்படின்னு நினைச்சுக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப சாந்தின்றது எல்லா தடைகளிலிருந்து விடுதலை பண்றது சரி அந்த சாந்தி தடைகளை நிவிற்கிறதுக்கு வெறும் பிரயர் மாத்திரம் போராது நம்முடைய சொந்த பிரயத்தனம் இருக்கணும் இதெல்லாம் பகவான் பார்த்துப்பார் அது நடக்கிறதே நடக்கும் அது நடக்கிறது இதுல எஸ்கேபிசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதுல இதுல ஒரு இதுல சூட்சமும் இருக்கு எல்லாம் பகவான் பார்த்துப்பார் நான் ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒன்னும் பகவானும் செய்ய மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சில குரூப் என்ன சொன்னோம் பகவான் தேவையில்லை நானே முயற்சி பண்ணி தம் கட்டி நானே செஞ்சிருவேன் அதுவும் நடக்காது ரெண்டு விஷயம் நானே மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கணும் என்னுடைய முழு முயற்சி இருக்கணும் பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் ரெண்டும் இருந்தான் ச ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால ரெண்டும் இல்லைன்னா கஷ்டம் அதனால எல்லா அப்சல் நீக்கிறதுக்கு என்னுடைய முயற்சியோட அதிர்ஷ்டமாக இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பலவிதமான தடைகள் பகவான் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதனால பகவானுடைய நமக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்கணும் சரி இப்ப சூரிய வெளிச்சம் சூரியன் சந்திரன் காற்று கங்கா ல்லாம் காமன் பொது சொத்து அது வந்து கொஞ்ச பேருக்கு வந்தா ஜில்லு கொஞ்ச பேருக்கு வந்தா சூடு அப்படிலாம் காட்டாது கங்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சூரியனும் அப்படிதான் இதெல்லாம் காமன் பொதுவா அப்போ யாரும் ஒருத்தர் அதை எடுத்துக்கிறார்களோ அவர்களுக்கு அழுதரகம் கிடைக்கும் இப்ப சோலார் எனர்ஜினா சோலார் எனர்ஜி ஏற்கனவே இருக்கு அது நீங்க டேப் பண்ணணும் solar system அது நீங்க எனர்ஜி கிடைக்கும் இருக்கு நீங்க வீட்டுக்குள்ளே கிடைக்காது என்னட் டெக்னிக்கல் அப்படி சொல்லு பகவானுடைய குரு அனுகிரகம் முயற்சி பண்ணி பண்றது ஒரு விஷயம் வந்து பிரேயர் அப்படி ஏகப்பட்ட தேவதைகள் ஏகப்பட்ட தேவதைகள் முப்பது முக்கோடி தேவதைகள் ரொம்ப அற்புதமான சிஸ்டம் இருக்கிறது உபனிஷத்து தேவ சொல்றது இருக்க பலவிதமான தேவதைகள் இருக்கிறது பலவிதமான அதிர்ஷ்டான தேவதைகளே அப்படி உச்சசாயில கூப்பிடுறோம் என்னத்துக்கு இந்த பிரார்த்தனை என்ன பஸ்ட் பிரேயரு அப்படின்னா பத்ரம் கர்ணேபி சுருணுயாம அப்படின்னா கர்ணேபி சுருணுயாம என்னுடைய காது நல்ல விஷயங்களையே கேட்கட்டும் பத்ரம்னா மங்களம் பத்ரம்னா பத்ரமா பத்ரமா அப்படி தமிழ்ல சொல்றான் அந்த பத்ரம்ல அதுவும் மங்களம் மங்களம் மங்களம் உண்டாகட்டம் என் காதுல மங்கள சொற்கள் ஒளி எப்பவுமே இருக்கணும் இந்த தாலி வந்து கட்டுறதுக்கு அதுக்கு பேரு மங்கள சூத்திரம்னு பேரு அதுக்கு பேரு மங்களம் ஒரு பொண்ணு பப்ளிக் போன்ல வந்துட்டு என் மாமியா ரொம்ப மோசடியே ராத்திரி உருத்துன்னு இருக்கணும் எடுத்து கட்டி வச்சு அதுக்கு போய் அப்படி கத்தரா தாலியை கட்டி வச்சுட்டாலாம் என்ன செஞ்சுதான் அதுக்கு என்ன இப்படி கத்து அது வந்து பப்ளிக் போன்ல அப்படின்னா என்ன மங்கள சூத்திரன்னா தெரியாது ஒரு ஒரு இதுவும் தெரியாது போட்டோம் நம்ம அமங்கலமா பேச வேண்டாம் அப்போ காது இங்க ரெண்டு விதமா இருக்குது சாதாரண லௌகிக விஷயத்துல போன் எடுத்த அலோ என்ன சொல்ல போறானோ அது முதல்ல ஒவ்வொரு அலோவும் மங்களமா ஒ உழிக்கட்டும் என் முதல்ல இருக்கணும் நீ காத காது வந்து காது காது சில தெலுகு காதுன்றது காக்காம போச்சு அது இல்ல காது முதல்ல நங்கு கேட்கட்டும் பகவானே என் காது செவிடா இடக்கூடாது மந்தமா எடக்கூடாது மந்தமா போச்சுன்னா இது கேட்காம போச்சுன்னா அங்க வேற யாராவது சிரிச்சு பேசுனா என்னதான் பேசுன்ற காது கேட்டால அப்படிதான் நினைப்பான் என்ன என்ன அங்க என்ன என்ன பத்தி என்ன உன்னை பத்தி இல்ல சப்போஸ் நீங்க சும்மா நீங்க டைலாக் பண்ணுங்க வேற ஏதோ பேசுங்க சீரியஸா மன்மோகன் சிங் பத்தி பேசிட்டு அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு மன்மோகன் சிங் கண்டிப்பா என்ன பத்திதான் பேசுறான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க காதுக்கு காது இருக்கப்படாது காது தமிழு காதா இருக்கணும் தெலுங்கு காதா இருக்க கூடாது காது நன்கு கேட்கட்டும் இது லௌகிக பிரேயர் பகவானே நான் சாகர வரைக்கும் காது நல்லா கேட்கணும் அப்பதான் என்ன சொல்ற கேட்கட்டும் அப்படின்னு நம்பர் ஒன் நம்பர் டூ நான் நல்லதாவே கேட்கணும் காதை வந்து கண்ட இடத்துல கொடுக்கப்படாது ஞாபகம் அந்த கைகேகி இருந்தாலே அவன் ரொம்ப நல்ல நல்லவ ரொம்ப பத்திரமாத்து ராமனுக்கு ரொம்ப பிரியமானவர் அவர் ராமன் அவளோட பிரியம் இருக்கட்டும் அது வந்து சுபாவம் கையே ரொம்ப பிரியமானவர் அப்பேற்பட்டவளுடைய மனசு விஷமா ஆயிடுது ஏன் காதை கொடுக்க கூடாத இடத்துல கொடுத்தா கூனி பாட்டி சொல்ல வேண்டியதுலாம் தூபம் போட்டார் தூபம் போட்டாலா தூ அம்மாக்களுக்கு கல்யாணம் ஆயின பிறகு அம்மாக்களுக்கு பெரிய ரிஷி ஆயிட்டான் வால்மீக ரிஷி ஆயிட்டான் இடத்துல நம்ம கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அது அந்த பொண்ணு பேசுற போர்ஸ் இருக்க அது அங்க இருந்து நான் விஜுவலைஸ் பண்றது அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் டீச்சரோட புத்தி எல்லாம் தெரியும் அதனால நமக்கு வந்து பகவான் வந்து இருபத்தி மணி நேரம் கொடுத்துருக்கான் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பது மினிட்ல ஒரு நாற்பது மினிட் ஆவது நான் ரெகுலரா நல்ல விஷயங்களை கேட்கணும் இந்த வகுப்பு ரிலேட்டிவான விஷயத்தை கேட்கணும் சத்து விஷயத்தை கேட்கணும் உபனிஷத்து விஷயத்தை கேட்கணும் உபரிஷ சாஸ்திரம் புன நான் திரும்ப திரும்ப இந்த உபனிஷத்து கருத்துக்கள் வேதத்தினுடைய கருத்துக்களும் என் கேட்டு இருக்கணும் அப்படி சொன்னோம் அதனால சாதாரண ஜனங்களுக்கு கூட காது கேட்கணும் நல்லது கேட்கணும் தெரியவளாயிட்டான் அவனுக்கு நல்ல அமங்கலம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்தது இப்படியே நல்ல விஷயமா கேட்கணும் நம்ம பிரேயர் பண்ணலாம் என்னுடைய இதுல அமங்கலமா இருக்கக்கூடாது அப்ப பத்ரம் என்றான் மங்களம்னு அர்த்தம் இங்க என்ன மங்களம்னா என்ன அர்த்தம் இங்க மீனிங் அப்படின்னா ஆத்ம தத்துவம் மங்களம் ஆத்ம தத்துவம் மங்களம் அதான் ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுறது சில இடத்துல நம்ம பிராரப்தத்துல மாட்டிப்போம் பாருங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க திருஷ்டமா தெரியும் ஏன்னா சம்பந்தம் இல்லாத விஷயம் கேட்டுட்டே இருப்பாங்க ஜி அந்த போத்திஸ் போன பாருங்க அவங்க போற ஒருத்த வேண்டாம் என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணின உணக்குது அத வந்து கர்ம சருத்தியா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சில பேர் அப்படி இல்ல போனே பேசிடுவாங்க வராமயும் அங்கிருந்து சாட்டிலைட் வந்து அப்ப பகவானே பிரேயர் அங்க பலமா பிரேயர் பண்ண வேண்டியிருக்க பகவானே போன திறந்தா மங்களமா உபனிஷத்து விஷயமே கேட்கணும் யாராவது எதிர்க்க வந்து வாய திறந்தாலும் மங்களமான விஷயம் பேசணும் கண்ட விஷயத்த பத்தி பேல் புரிய பத்தி என்கிட்ட பேசக்கூடாது அப்படி அதனால ஓம் பத்ரம்மோ அபிவாத்தய மனஹா ஓம் சாந்தி சாந்தி அப்படி சொல்றது பவித்திராணம் பவிம்ோ மங்களாநாஞ்ச மங்களம் தைவத்தம் தேவதானூத்தோ வயப்பிதா அப்போ மங்களமா இருக்கணும் பத்திரம் சூணுாமா பிரம்ம சூணுமஹ ஆத்மத்துவம் சூணுமா அதனால உபரிஷத்து வகுப்பு சூணையாம அதனால இந்த சூணையாம வேதாந்த வகுப்பு சூணையாம நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்றது அது மாத்திர கேட்கறது மாத்திர முக்கியம் என கேட்கறதுல நிறைய மாமி இப்போ புது மிக்சி ஒண்ணு வந்திருக்கான் அது கண்ணால பார்த்தாலே ஆபரேஷன் நடக்கிறதா அப்படியா ஏற்கனவே விவாதத்தில் ரெண்டு மிக்ஸி இருக்க உபயோகப்படுத்தாமல் இருக்கு இது சொன்ன உடனே காதில் கேட்டாலும் காத கொடுத்துக்கியம் பஷேமா நல்லதா இருக்கணும் இது ரெண்டு விதமா சொல்லலாம் லௌகிகமாக பார்க்கலாம் ஆன்மீகமாக பார்க்கலாம் இருக்கணும் இந்த பேர குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நிம்மதியா கண்ணம் முடிவோம் அந்த பேர குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடும் இப்ப என்ன நிம்மதி அதுக்கும் பூச்சோ புட்டோ ஒண்ணு பிறந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் மூட போறதில்லை அதனால இப்படி இது பிரேயர் தப்பு கிடையாது இது தர்மமான பிரேயர் தான் தப்பு கிடையாது அதனால என்னுடைய கண்கள் வந்து நல்லத பார்க்கணும் நல்ல காட்சியை பார்க்கணும் பண்ணி வச்சுட்டோம் எனக்கு நிம்மதி ஆயிடும் நிம்மதியும் வீட்டுல பாத்திருப்பீங்க என்ன பார்க்கறது நானே தான் சொல்றேன் அதனால இது வந்து சாமான்யமான பிரார்த்தனைப்பா அப்ப சாதகனுக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னா இது வந்து தத்ரா பஷஸ்தி தான் வீடு கொண்டு எழுந்து போனா பாருங்க அப்படி சொன்னா கிருஷ்ணன் ஆர்டர் பண்றான் கொண்டு போய் நிறுத்தினா பாருங்க நடுவில் நடுவில் போய் நிறுத்தி பார்த்தா அப்படி அப்செட் ஆயிட்டான் சோக்கம் வந்துடுதான் அதனால பார்க்க விதத்தில் பார்க்கணும் இல்லைன்னா அது நமக்கு துக்கத்தை கொடுக்கிறோம் அப்போ யார் இந்த இது சென்னையில வந்து பார்ப்பான் பாப்பான்னு அது கொடுத்து போயிடுச்சு அந்த சொல்ல இல்லாமப்பா பாப்பான் பாப்பா வரா பாப்பான் பல்லம் பறையன் இதுல இந்த ஊர்ல இந்த பேரெல்லாம் சொல்லி ஒரு கேவலமா சொல்றது பழக்கம் இருக்கிறது ஆனா நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த பேருக்கு என்ன சொல்ல சொல்ல பார்ப்பான் பறையன் சொல்ல என்ன இருக்காதுக்கு என்ன பறையடிப்பான் பறையன் பறை அடிப்பான் பறையன் இப்ப யாரு கிடையாது யாரும் பறை அடிக்கிறது கிடையாது பறை அடிக்கிறதுனா தெரியுங்களேன் உங்களுக்கு காலையில போயிட்டு எல்லாத்துக்கும் போய் அதுதான் இது அலாரம் அது அந்த காலத்து அலாரம் அது எல்லாரும் தண்டோட போட்டு எல்லாம் இதெல்லாம் சொல்றது இது நியூ இது வராத நியூஸ் அதை அது பறைய அடிச்சோம் பறைய அடிச்சதும் பறையன் இப்ப பறையடிக்கிறதுல யாரும் கிடையாது அதெல்லாம் பறையன் கிடையாது இப்ப பார்ப்ப பார்ப்பனும் கிடையாது ஏன்னா சாஸ்திர திருஷ்டியில எதை பார்க்கிறானோ அவன் பார்ப்பான் உன் சொ திருஷ்ட அவன் பார்ப்பான் பார்க்க வேண்டியதை பார்ப்பவன் பார்ப்பான் அப்படி சொல்றது என்ன ஒண்ணும் என்ன பார் புடிச்சுட்டான் புத்தி புடிச்சுட்டான் பார்க்கணும் பார்க்க கூடாது நெட்ஒர்க்ல என்ன பாக்குறது பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டிகல் ஒண்ணு வந்தது பி கேர்ஃபுல் உங்க குழந்தை போறதுன்னா நீங்க குழந்தை கொஞ்சம் பார்க்கணும் எங்க எந்த இடத்துக்கு போறது என்ன சொல்றதுன்னு பாக்கணும் அதனால இங்க வேதாந்திக் ஸ்டூடெண்ட் என்ன பார்க்கணும் சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் சர்வத்திர பிரம்ம தர்சனம் எல்லா இடத்திலையும் பிரம்மனை பார்க்கணும் பாரதியார் மாதிரி பார்க்கணும் காக்கை குருவி எங்கள் ஜாதி மேல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் காக்கை சிறகினிலே நந்தலா அப்படி பாடினா அது அந்த காக்கை போனா அது நாராயணனா தெரியணும் பச்சை பசல்னா நாராயணனா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதெல்லாம் இருக்கணும் குழந்தையா சந்தான லட்சுமி சாப்பாடு தட்டு நிறைய குப்பையில போட அப்படி போடலாமா அன்னத்தை பண்ணக்கூடாது அதனால அண்ணன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் வாங்கிக்கணும் நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ணம் பிரம்மன் அதனால அண்ணத்து பிரம்மமா பாரு குழந்தைய பிரம்மா பாரு தானிய லட்சுமி அன்னலட்சுமி சந்தான லட்சுமி வந்து ஒண்ணு பிறந்திருக்கு பாரு பூதம் எனக்கு வாய் வரை விட்டு திட்டுறது நீ சொல்லிட்டே இருக்க அது குழந்தையாருக்கு வந்து நல்லா பதிஞ்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் வயசு ஆன பிறகு திட்டினா பிரயோஜனம் இல்லை இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஏன்னா எது நல்லது சொன்னாலும் உள்ள போகாது கெட்ட சொன்னாலும் உள்ள போகாது குழந்தையா இருந்தா உள்ள நிறைய போகும் சொல்ல நல்ல குழந்த பிறந்திருக்கு அம்மா என்ன பண்ணினாலும் அந்த காலத்தில் நல்லதே சொல்லுவா அப்படின்னு அது வயசான காலத்தில் சொல்லும் நல்லதே சொல்லணும் காதில் வாங்கிறது இங்க சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் பிரம்ம பக்ஷா அதனால நம்ம பிரம்மனா பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் நாராயணமயம் அப்படி பார்க்கிற உங்களுடைய திருஷ்டிய சேஞ்ச் பண்ணணும் நல்ல வார்த்தை அங்க தேவாக சொன்னாரு உபதேஷத்து பேசுறது இங்க எஜத்ராஹா அற்புதமான வார்த்தை என்ன யஜ பிளஸ் அப்படி ரெண்டா பேக்கலாம் எஜா வழிபடுபவர் வாஷி பண்றவர் யாரோ அவர் எஜ யார் வழிபடுறவரோ அவரு திராஹா அவர் வழிபடுபவரை காப்பாற்றுபவர் அப்ப யஜத்ராக யார் ஒருத்தர் வழிபடுகிறாரோ அந்த வழிபடுகிறவரை காப்பாற்றுவதற்கு பேரு எஜத்ராஹா ஓகே அதனால சந்தியாந்தன மந்திரத்திலேயே ரொம்ப அழகா நமக்கு ஒரு நல்ல பிரேயர் இருக்கிறது பஷேம் சர ததம் ஜீவே மசர ததம் நந்தாம் எஸ் சரதம் மேதாம் எஸ் சரதம் சரத சதம் சுணுவாம சரத சதம் பெப்ரவாம சரத சதம் நூறாண்டு நாங்கள் வாழணும் நூறாண்டு விஷயம் காதல் நல்ல விஷயங்களை கேட்கணும் எவ்வளவு பியூட்டிஃபுல் प्रेयर பண்ணியிருக்காங்க திரும்ப நமக்கு இதெல்லாம் சொல்றதில்லை நமக்கு அதனால இங்க என்ன சொல்றது சுணுவாம சரத சதம் நான் நூறு வருஷம் நல்ல விஷயங்களே என் கேட்கணும் அப்படி சொன்ன விஷயம் இதுல பியூட்டிஃபுல்லா யார் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன இனிய சொற்கள் தான் சொற்கள் வரக்கூடாது அமங்கலமான சொற்கள் வரக்கூடாது எப்பவுமே நல்ல வார்த்தைகளை பேசணும் நூறாண்டு நம்ம மகிழ்வோமாக நூறாண்டு புகழோட இருப்பமாக அப்படி சொல்றது அதனால பத்ரம் மங்களமா இருக்கேயர் பாட்டு பலமான கை கால் சக்தி லிம்ஸ் எல்லாம் கொடு கிளாஸ்ல உட்காருக்க வேண்டிய சக்தி கொடு முதுகெலும்பு வலிக்கிறது கழுத்தெலும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த பேசறது என்னோட இந்த கிளாஸ் எப்ப முடிக்க போறாரு பூர்ணமூர்ணமி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷா ஹரி ஓரு நம ஹரி வோ